நேர்களுக்கு வணக்கம் தினமூறு துளிக்காக உங்கள் அளமேலும் சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் அடைப்பு சிறுநீரக கற்களால் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய எளிய மருந்து சுரைக்காய் சாறு ரெண்டு தேய்கரண்டி எலுமிச்சன் சாறு ரெண்டு தேய்கரண்டி சேர்த்து நன்றாக கலந்து அதனுடன் இனிப்புக்கு பணம் கற்கண்டு அல்லது தேன் கலந்து நன்றாக உறவுபடி கலந்து இதை பருகி வந்தால் சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் அடைப்பு சிறுநீரக கற்களாறு ஏற்படக்கூடிய வழி நீங்கி விடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்